சத்குரு சுவாமிக்கு ஜெய் குரு கிருப்பையார் கர்க்கபாவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ரெண்டு அத்தியாயங்களில் அந்த சமந்த கோபாக்கியானத்தை ஓரளவுக்கு உங்களுக்கு புரியலாப்புறம் அடியான்னு வந்து சொல்கிறேன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ஸ்லோகம் ஞாபகப்படுத்திக்கலாம் தீர்மானமான விஷயம் அந்த பாதிரபத சுக்ல சதுர்த்தி அதுதான் மகாகணபதி சதுர்த்தி சித்தி விநாயக சதுர்த்தின்னு சொல்லணும் இல்லையா அன்றைக்கி தான் சந்திரனை பார்க்கக்கூடாது யாராவது தர் வந்து வேணுன்னு வாட்ஸ்அப்பில் போட்டுருவான் அன்றைக்கு பார்க்கணுன்னு உங்களுக்கு வந்து மறுபடியும் இந்த அப்பகேற்றி வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணான்னு அர்த்தம் இதை இஷ்டத்து ஏதாவது போட்டு விட்ருவாங்க அன்றைக்கி தான் அந்த சந்திரனை அன்னைக்கே பார்க்கக்கூடாது ஆனால் அது கண்ணில் கரெக்டாக வந்து பழும் என்னை பார்ப்பா என்னை பாரு பாரு அப்படின்னு வந்து விழும் நீங்கள் மூணாம் பேரை பார்க்குறதுக்கு கண்ணில் விழாது நாலா அந்த சதுர்த்தி அன்னிக்கி பிற நல்லா விழும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு தப்பும் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு எல்லோரும் பலவிதமான பயிற்சி இருக்கும் ஆஃபீஸில் இருக்கும் போட்டு கொடுப்பானுங்க ஃபேமிலியில் இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கும் ஏன் சத்சங்கத்திலே இருக்கும் அதனால் இந்த ஸ்லோகம் சொல்லுங்கள் சிம்ஹப்பசே நம உதயத்தே சிம்ஹோஜாம் பவதாகதா குமார கமோதீ தவ கேஷஸ்யமந்தகா இதுனா அந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு சுருக்கமாக மகாபாரத்தில் காண்பிக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்லோகம் சிம்மப்பிரசேனம் அவதித்து சிம்மோஜா பவாஹ குமார கமாரூதி தவக்கே சசிவந்த இப்படி காமிக்கிறது இப்படி கண்டிப்பாக இப்போ இதை கேட்கக்கூடிய ந நபர்கள் எல்லோரும் ஏதோ ஒன் டைம் அதிகாரி எல்லோருக்கும் தப்பான ஒரு பழிச்சொல் அவ அப்பவாதம் வந்திருக்கும் இது வந்து தான் அதுதான் அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது அதுவும் இந்த கலியுகம் ரொம்ப கெட்டு போக போக ஜனங்களுடைய குணங்கள் மாறி போக போக இது வந்து நடக்கக்கூடியது அப்போ நமக்கு ப்ரொடெக்ஷன் இதுதான் இது ஒரு கவச்சம் மாதிரி அவ்வளோதான் அப்படி பகவானுக்கே ஆச்சுங்கிறத காமிக்கிறதாம் ராமாவதாரத்தில் ராமனுக்கு இந்த ரெண்டு பழிச்சொல் எது ஒன்றும் மறைஞ்சிருந்து வாலியை கொண்டான் அது ரெண்டாவது இந்த சீத்தையை வந்து அக்னி பரீட்சை பண்ண சொன்னது சீத்தையை காட்டில் கொண்டு போய் விட்டது இதெல்லாம் சொல்லுவாங்க அந்த ஒன்னாரப்பையை சொன்னது இதை வச்சுன்னு சொல்லுவேன் அவ்வளோதான் மற்றபடி அவர் வந்து பாகுரத்தில் இங்கே போய் பார்த்து பாகுரத்தில் தான் இருந்திருக்கோம் ஒன்பதாவது ஸ்கந்தத்தில் பத்து பதினொன்று அத்தியாயத்தில் பதிமூணாயிரம் வருஷம் இருந்தார் அக்னிஹோத்திரம் அக்கண்டிதம் பிரம்மச்சாரோகமாக இருந்துன்னு அப்படி இருந்திருக்கார் அப்படின்னு பண்ணார் அவர் கண்ணனுக்கு கேட்க அது வந்து இந்த குழந்தைக்கு என்ன வேணா சொல்வார் இஷ்டத்துக்கு போகிறான் வரவெலாம் திட்டான் என்னெல்லாம் பண்ணுறான் அப்படிப்பட்டது அப்படி கண்ணனுக்கு ஏற்பட்ட கண்ணனுக்கே ஏற்பட்ட ஒரு வழி சொல்லுது அதுதான் ரொம்ப மோசமானது அவனுடைய அண்ணாவும் நம்மளை கூட இருக்கக்கூடிய ஆத்துக்காரி நம்மளை அப்படியாச்சு இப்போ நம்ம பதினாறாயிரத்தி நூற்றி பெண்கள் கல்யாணம் பண்ணி செய்து கொண்டார்னு நம்ம பார்த்தோம் முதல்ல ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு அத்தியாயங்களை ரம் ருப்பனை கல்யாணம் பார்த்தோமா இப்போ ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழில் ரெண்டு பேர் கல்யாணம் பார்த்தோம் ஜாம்பவத்தை அடுத்தது அதுக்கப்புறம் சத்யபாமம் ஆயிட்டா இப்போ நூ பதினாறாயிரம் நூறு தனியாக வச்சுக்கோங்க பதினாறாயிரம்னு சொல்கிறார்கள் ரெண்டு ரெண்டு வருஷமும் இருக்குது அடுத்த வரை எட்டு எட்டு கல்யாணம் எட்டு பட்டமிகிழிகள் அதில் மூணாயிரத்தா இப்போ அஞ்சு பட்டமழிகள் கல்யாணத்தை இங்கே சொல்கிறார் இங்கே காலிந்தி ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்தது மித்திரவிந்தா அதுக்கு அடுத்தது நாகனஜித்தின்னு சொல்லப்பட்ட சத்யா அதுக்கடுத்தது அது கற்று வந்துட்டு பத்ரா அதுக்கப்புறம் லக்ஷ்மணா லக்ஷ்மணா அதுக்கு முன்னால் பத்ரா இது பத்ரா லக்ஷ்மணா இப்படி சொல்லப்படுறது மித்ரவிந்தா காளிந்தி முதல்ல மித்ரவிந்தா அடுத்தது நக்னஜித்தி சத்யாங்கிறது மூணாவது பத்ராங்கிறது நாலாவது அஞ்சாவது லக்ஷ்மணம் இப்படியும் அஞ்சு பட்ட மகிழ்ச்சிகள் அப்போ முன்னாலாவது மூணு இப்போ அஞ்சு மூணு எட்டாயிடுதான் அதுதான் இந்த ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணனுக்கு நடக்கக்கூடிய கல்யாணங்களை சொல்கிறார் மூலத்த சேவிபம் ஸ்ரீசுகோண்டும் பிரீத்தன் புருஷோத்தமாக இந்திரப்பஸ் கரீமானம் ஸ்ரீசுகோச்ச பாண்டன் திருஷ் பிரீத்தன் புருஷோத்தமாக இந்திரப்பீமா தகரம் பாமலேஸ்வரம் உத்தஸஸ்து யுகவத் சர்வபத் வீராமுகம் விவாகம் திருஷ்வா சமாதம் பாமிலேரம் உத்தோ யுகத்வீரா முக்கியம் இவ்வா பரிஷ் அச்சு வீரா அங்கசாஸ்ஃபீட்டம் விரும்ம் வீட்சம் யு பரிஷ் அச்சு வீர அங்கசாஸ் விரும் வீட்சம் யுஷ்டி பீமிய வந்த பணம் பரிரணம் பரிரம் சபிஷிரீம பாராபிவந்த பாள்ளுணம் பரிரம் சபிவன் பரமாசன ஆசீனா கிருஷ்ணமதித்த நவோடா விரிதா கிஞ்சனாந்த பரமாசனீன கிருஷ்ணா கிருஷ்ணம் அனிந்திதான் நவோடா பிரடிதா கிந்திரு சனிஹி எத்தியாபிய வந்தது முதல் அஞ்சு ஸ்லோகம் கிருஷ்ணாங்கிறது திரௌபதியை குறிக்கும் கிருஷ்ணங்கிறது நம்ம அக்கண்ணனை குறிக்கும் அப்படி இருக்கேன் அதாவது போன அத்தியாயத்தில் தானே அவர்கள் வந்து இறந்து போனார்கள் அதுக்கப்புறம் அவர்கள் வந்து அந்த அறக்குமாளிகளையும் தப்பிச்சு இது இருந்துட்டோம் ஒரு ஒரு கிராமத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர்கள் வந்து திரௌபதியினுடைய ஸ்வயம்பரத்துக்கு போய் யாராலும் து துருபதனால் நியமிக்கப்பட்ட அந்த வீர சுல்கமான அந்த மீன் அடிக்கணும் கீழே பார்த்துன்னு இதில் ஜலத்தில் பார்த்துன்னு மேலே இருக்கக்கூடிய மீன் அடிக்கணும் அது யாராலும் முடியாத நம்ம அர்ஜுனனால் கிருஷ்ணன் அங்கே இருக்கார் அவர் கிருஷ்ணன் அனுகிரகமானத்துக்காக வந்திருக்கார் அப்போ தான் அவர்களுக்கு வந்து நேராக அத்த பிள்ளைகளும் மாமா பிள்ளைக்கும் ஒரு சங்கமம் அங்கே தான் வருது அப்போ கிருஷ்ணனுடைய சந்நிதியில் அவர்களுக்கு அந்த பஞ்சபாண்டவர்கள் திரௌபதியை கல்யாணம் செய்து கொள்வாங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய கதை தான் இந்த கதை மருடிமூலத்தையும்சு வாசத பாண்டும் பிரீத்தான் புருஷோத்திரம் கதமாநூத்தி சுகோவாச்சண்டும் பிரீத்தான் புருஷோத்தமாக இந்திரப்பஸ் கதமாநூத்த திருஷ்வா தா முக்கம் அகிளேஸ்வரம் உத்தவபீரா முக்கியம் இவ்வா திருஷ்ட முக்கம் அகிலேரம் உத்தவத் வீரா முக்கியம் இவ்வாத்த பரிஷ்பச்சு வீர அங்கசாஸ் விரம் வீட்ச பரிஷ அச்சு வீர அங்கசாஸ் விரம் வீட்சி பீமெண்ட் கிருப்பிவந்த பால்ணம் பரிதாத்தம் அபிவன் விதிரீமந்த பால்குணம் பரிதாத்தம் அபிவன் பரமா ஆசீனாஷ்ணம் அனந்தித்தம் நவோ விடிதிஞ்சனந்த பரமாசன ஆசீனாஷ்ணம் அனோட விடிதாஞ்சன அபிய முதலஞ்சு ஷ்லோகம் பா அந்த சொல்கிறார் பரீட்சித்த ஒரு கால் ஒரு நேரத்தில் ஒரு பொழுதும் அப்படி சீமான் வந்து கிருஷ்ணன் அறக்குமாளையில் இறந்தார்கள் கேள்விப்பட்டவர்களும் பிறகும் பாஞ்சால ராஜத்தினுடைய அரண்மனையில் அவர்கள் பார்க்கப்பட்டவர்கள் அது அதான் என்ன சொன்ன அந்த திருப்பத ராஜா இருக்கார் அவர் வந்து அந்த துரோணருடைய துரோணர் வந்து அர்ஜுனன்ட்ட அந்த குரு தட்சிணையாக கேட்டு துருபதனை ஜெயித்து கொண்டு வர சொன்னார் கொண்டு வந்தாச்சு அப்போது துருபதன் நினச்சா ஆஹா அப்போ நம்ம நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய எதிரியாக நம்ம இருக்கக்கூடிய இந்த துரோணர் வந்து இவனை வச்சு பண்ணார் அப்போ இவன் நம்ம மாப்பிள்ளையாக பண்ணிவிட்டா அப்போது நமக்குள்ள சம நமக்கு பலம் ஜாஸ்தியாக போடும் மாப்பிளையாக பண்ணுறது தான் அவரை வந்து சேர்த்துக்கிறது அதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த காலத்தில் அதுதான் பொருவாக இருக்கக்கூடிய ராஜ நீட்டி அப்போது இருக்கிற வில்லாளிகளுக்கிடையே ஒசத்தியாக இருக்கக்கூடிய அர்ஜுனன் மாத்திரம் ஜெயிக்கிற மாதிரி ஒரு ஒரு யந்திரம் அப்படி பண்ணார் அவர் அப்போ கீழே இதில் பார்த்துண்டு நிழலை பார்த்துட்டு மேலே இருக்கக்கூடிய மீனை அடிக்கணும் கண்ணன் இது கண்ணனுடைய கிருப்பையால் அர்ஜுனன் ஏற்கனவே நல்ல வில் வில்லாளி அடித்தான் அதை திரௌபதி ஆனால் அவள் அம்மா வந்து ஏற்கனவே சொன்ன பிரகாரம் கொண்டு வந்த பிக்ஷை ஐந்து அஞ்சு பேரும் பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னதனால ஏற்கனவே அது வந்து தேவரகசியம் இது தேவி பாகவதத்தில் இருக்குது அடியான் பாராயணம் பண்ணதுனால சொல்கிறேன் தேவி பாகத்தில் இந்த முன்னால் இருந்த ஜென்மாவில் பெரிய தபஸ்வி அந்த திரௌபதி அவள் பதீந்தேகி பதின் தேகி பதின் தேகி பதின் தேகி பதின் தேகின்னு அஞ்சு தடவை பரமேஸ்வரன்ட்ட பிரார்த்தனை பண்ணு அதனால் இந்திரனுக்கு சமமான வலிமை கொண்ட அஞ்சு பதிகளாக அவளுக்கு வர்ற மாதிரி இந்த ஜென்மாவில் அவர் கிடைச்சார் அதனால தான் பஞ்சபாண்டவர்கள் இருந்தது ஆனால் அவர்களுக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் நாரத சுவாமியை வைத்து கொண்டு எல்லாம் ஒரு வருஷம் ஒருத்தரோடு இருப்பார் அவ்வளோ அப்படிலாம் இருக்கும் அதுக்கப்புறம் அக்னி பிரவேசம் பண்ணுவாள் அதெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கும் ரொம்ப ஒசத்தியான ஒரு அந்த திரௌபதி பத்தி விரதவர் அப்படி இருப்பார் மற்றவரெல்லாம் அந்த உத்தரவுடன் இருக்க மற்றவரெல்லாம் அந்த இதுக்கு போகக்கூடாது அப்படியெல்லாம் ஒரு ஒப்பந்தம் அந்த அஞ்சு பேர்களுக்கு அப்படி இருந்தால் அப்போ அப்போ அந்த பாஞ்சாலராஜன் அரண்மனையில் தான் அவர்களுக்கு இப்படி முன்னால் ஏற்பட்ட ஒரு ஒப்பந்த பிரகாரம் ஐந்து கணவர்களாக அடைந்தார்கள் பாண்டவர்கள் அப்போது அந்த பாண்டவர்களை பார்ப்பதற்காக யூதானன் சொல்லப்பட்ட அந்த துவாரக்கையில் இருக்கக்கூடிய யார் வீரனவர்களாலும் சேர்ந்து இந்திரப்பிரசம் போனார் கண்ணன் வீரர்களான குந்தியினுடைய புத்தர்களான தர்மபுத்திரர் போன்றவர்கள்னால் வந்த சர்வேஸ்வரனை அவன் யார் முக்குந்தன் முக்தி கொடுக்கக்கூடியவன் முக்குந்தன் அப்படிப்பட்ட கிருஷ்ணனை பார்த்து இந்திரியங்கள் வந்த அதாவது பிராணன் சரீரத்திலே போயிடுத்து பிராணன் வந்துடுத்துனா அப்போது என்னாகும் அந்த பிராணன் வந்த உடனே அந்த பஞ்ச பிராணன் வந்த உடனே இந்திரியங்களாக எப்படி பட்டுன்னு எழுந்திருக்குமோ அதே மாதிரி ஒரே காலத்தில் அவர்கள் எழுந்தார்கள் உடனே உசூர் வந்த மாதிரி வீரர்கள்னால் அந்த ஐந்து பேரும் கிருஷ் கிருஷ்ணன் ஆலிங்கனம் செய்து கொண்டு அவயவங்கள்லாம் ஒன்று கொண்டு சேர்ந்ததுனால பாப்பம் தொலைந்தவர்கள் அங்க சங்க ஹா தைனசா அப்படின்னா அந்த பரமாத்மாவோட ஒரு அங்க சங்கம் வந்தது ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டார்கள் அதனால் அவர்களுக்கு உண்டான தோஷங்கள்லாம் போயிருத்தும் மிகவும் அன்போட பிரியத்தோட அனுராகத்தோட புன்னகையோடு அவருடைய முகத்தை பார்த்து வந்து மிகவும் சந்தோஷமடைந்தார்கள் ஆனந்தமடைந்தார்கள் அப்போ தர்மபுத்திரர் எல்லாரையும் மூத்தவர் பீமன் அவ கண்ணனோட மூத்தவன் அப்ப ரெண்டு பேருக்கும் நமஸ்காரம் பண்ணால் கண்ணன் எப்படி கண்ணன் வந்து பீமனுக்கும் தருமபுத்த நமஸ்காரம் பண்ணுவார் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் ஒரே சம வயசு அவர்களை வந்து கட்டி தவிக்கொண்டார்கள் இரட்டப்பிறவர்களான நகுலசேவர்கள் அவர்கள் நமஸ்காரம் பண்ணுவார் கண்ணனுக்கு எப்படி அவர் செய்தார்கள் சிறந்த ஆசனத்தில் அவர் உட்காத்தி வச்சிருக்கூடிய அந்த கிருஷ்ணனை கிருஷ்ணனை எந்த ஒரு குற்றமும் சொல்றார்கள் அநீந்திட்டா எந்த ஒரு குற்றமும் மாசும் தோஷமும் இல்லாத பக்கத்தில் இப்போ தான் புது கல்யாணமான விவேகம் செய் விவாகம் செய்து கொண்ட அதனால் ஒரு நாணத்தை லஜ்ஜையோடு இருக்கக்கூடிய திரௌபதியானவள் கொஞ்சம் மெல்லா வந்து கிருஷ்ணா அப்படிங்கிற திரௌபதி மெல்லா வந்து அவள் நமஸ்காரம் பண்ணால் கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணன் வந்து அவளை வந்து ஒரு சகோதரியாக அப்படியே பார்த்துருக்கேன் எப்படி சுபத்ரா சகோதரியோ அப்படியும் திரௌபதியும் சகோதரியாகவே பார்த்து அவர்களும் அண்ணாவாக பார்த்தார்கள் அண்ணா அப்படியே நடந்தது கடைசி வரைக்கும் சொல்கிறார் வருமா பார்க்குற போதே ஒரு சமயம் பகவான் கிருஷ்ணன் இந்த அறக்கு மாளிகை நிகழ்த்தி இருக்கு இல்லையா அதெல்லாம் ஆயிடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு அவர்களெலாம் உயிரோடு வந்தாச்சில் தெரியும் அதாவது இது யாருக்கு தெரியும்னா விதருக்கு தெரியும் வியாசருக்கு தெரியும் கண்ணனுக்கு தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது அவர்கள் எப்போ உசுரோடு இருக்கிறது தெரியும்னா அந்த துருபதராஜனுடைய சுயம்பரம் திரௌபதிக்காக ஏற்படுத்தப்பட்ட சுயம்பரத்தும் போது தான் இவர்கள் வெளியில் வரார்கள் பிராமண வேஷம் போட்டுருக்கிற அந்த அர்ஜுனன் அந்த இதை அந்த சைல யந்திரத்தில் அங்கே வந்து ஜெயிச்சு அந்த அவர் துருபதராஜா போட்ட ஒரு பந்தயத்தில் ஜெயிச்சு அவர் திரௌபதியை கைப்பிடிக்கிறான் அவர்களுடைய ஒப்பந்த பிரகாரம் ஐந்து பேர்களும் அந்த பிக்ஷையை வந்து சமமாக எடுத்துக்கணும்னு அவள் அம்மா சொல்கிறார் குந்தி ஏற்கனவே சொல்லப்பட்டது தெய்வி பாகின்னு சொன்னேன்னு இதனை விஸ்தாரமாக அங்கெல்லாம் சொல்லப்படுது அதனால் அப்படி அவர்கள் வந்து இருக்கார்கள் இது விஷயம் தெரியும் பாண்டவர்கள் சோடு இருக்கா தெரிஞ்சுட்டு அவர்களை பார்ப்பதற்காக சாத்திகை போன்றவர்களோட யூதானந்த் சாஸ்திரி வேறு ஒன்றும் இல்லை அந்த அர்ஜுனனுடைய சிஷன் அர்ஜுனன் அவருப்பா இது சொல்லிடுறார் வில் வில்வித்தையெல்லாம் சொல்லி போனார் இந்திரப்பிரஸ்தம் போது எல்லாவற்றுக்கும் இந்திர பிரஸ்தம் என்ன அர்த்தம்னா அவர்களுக்கு வந்து இவரோடு இருந்து அவளை பார்த்து அதுக்கப்புறம் திருதராஷன் கூப்பினு வந்து அவர்களுக்காக அந்த காட்டு பிரதேசமாக இருக்கக்கூடிய அந்த பிர இந்திரபிரஸ்த இதை கொடுக்குறார் அவர்களுக்கு இதாக பாகம் பிரித்து கொடுக்குறார் அங்கே வந்து கிருஷ்ணனுடைய கிருப்பையால் இந்திரபிரஸ்தம் அந்த காண்டி எல்லாம் பஸ்மம் பண்ணி சரி பண்ணப்பட்டு இடமெல்லாம் சுத்தமாக்கப்பட்டு அவர்களுக்கு வந்து செழிப்புனால் அப்படி ஒரு செழிப்பு வராப்பில் ஏற்பட்டன அப்படிப்பட்ட இந்த அவர்தான் முக்கிய கொடுக்கூடியவன் அப்படிப்பட்ட கிருஷ்ணன் வந்ததை பார்த்தவனே அந்த வீரர்களான குந்தியனுடைய புத்திரர்கள் எல்லாரும் புரிஞ்ச உயிர் அதாவது உசுர் போயிடுச்சிருந்த சரீரத்திலேருந்தே மறுபடி வந்து விடுத்தினா எப்படி வந்து எல்லா இந்திரியங்களும் கண் காது முக்கு சரீரம் தோல் எல்லாம் எப்படி உடனே உணர்வு பெற்று உடனே செயல்படுமோ அப்படி சந்தோஷத்தில் ஒரே நேரத்தில் பட்டு நிகழ்ந்தார்கள் அப்போ வீரர்களான பாண்டவர்கள் வந்து கிருஷ்ணனை அப்படியே ஆலிங்கனம் பண்ணி கொடுத்து அவருடைய திருமேனி அவர்கள் மேலே பட்டதுனால எல்லா தோஷங்களும் பாப்பங்களும் போய் கஷ்டங்கள் போய் அவர்கள்லாம் வந்து சந்தோஷத்தோடு பிரியம் கலந்த புன்சிரிப்போடு இருக்கக்கூடிய கண்ணனுடைய திருமுகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள் தன்னை வயசுல முதிர்ந்தவர்கள் யார் பெரியவர் மூத்தவர் மூத்தவர் தர்மபுத்தர் அவருக்கு அடுத்ததே பீமன் அதுக்கப்புறம் கண்ணனும் அர்ஜுனனும் சமகால சம வயசு கொண்டவர்கள் அவர் ஆலிங்கன மணி கொண்டு நகர செய்த அப்படி உயர்ந்த பெரிய ஆசனத்தில் இந்த கல்யாண திரௌபதி கல்யாண ஆறதுலேருந்து அது கடைசியில் அவர்களுக்கு வந்து அந்த யாகங்கெல்லாம் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் துவாரகை கண்ணன் திரும்பி போறார் இல்லையா இதே பாகவதத்தில் பார்த்தோமே இல்லையா மதோஸ்கந்தத்தில் பதினஞ்சாவது அத்தியாயத்தில் பார்க்குறோம் கண்ணன் வந்து அப்புறம் பன்னெண்டாவது பதினொன்றாவது அத்தியாயத்தில் கண்ணன் வந்து துவாரகை பத்து பதினொன்று வாழ்க்கை போயாச்சு அதுக்கப்புறம் யாக இயக்கங்கள் பண்ண பற்றி ஒன்று ரெண்டு ஸ்லோகம்லாம் வருது அந்த பதினஞ்சாவது தியாயத்தில் தான் கண்ணன் புரட்டு போயாச்சு தன்னுடைய சொஸ்தானத்துக்குன்னு தெரிஞ்சோன்னே இவர்களும் மகா பிரஸ்தான பொருள் அது வரைக்கும் விடாம பாண்டவர்களோட கண்ணனுக்கு தொடர்பு இருந்து கொண்டே இருந்தது இந்த ஒரு வருஷம் அஜாதவாசம் இருக்கேன் அஜ்யாதவாசம் அவரும் அஜ்யாதமாக இருந்துட்டு அவர்களுக்கு அனுகூலம் பண்ணா எப்படி திரௌபதியை ரட்சிக்க முடியும் அப்படி பண்ணார் அப்படி உயர்ந்த ஆசனத்தை உட்கார்ண்ட கிருஷ்ணனை புது கல்யாண பெண் நம்ம திரௌபதி அவள் வந்து கிருஷ்ண மகாபதிவிரதி பத்திவிரதின்னா அப்படி ஒரு பதிவிரதி அக்னிக்கு ஸ்வரூபம் வருது அப்படி அக்னி ரூபமாக அப்படி இருக்கக்கூடியவள் எந்த ஒரு குறைய தோஷமும் இல்லாதவள் வந்து வெட்கத்தோடு மெல்ல மெல்ல வந்து அவருடைய திருவடிகளை நமஸ்காரம் பண்ணாள் இங்கே தான் அதுக்கப்புறம் ஆறாவது ஸ்லோகத்தின் மேலே பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் தத்தைவ सात्कि पाथि तथे सात्कि पार्थि पूजलच अभिविता निषसादासने अन्े चूजिता पयुपाशत तथे सात्क पाथ पूजल अभिवधिता निषसादासने अजिता पयुपाशत प्रकाग्य कृताभिवादन तयातिहापृवाम कुशलम सनुषा सहस्नुषा பித்திருசாரம் பரிப்பாண்டிவாதி ஆப்டவ் குஷலம் சகஸ்னுஷா பித்திருவசாரம்ரிப்டாந்த தம பிரேமைக்லவியுகாச்சன மரந்தி தான் பூன் க்ளேஷா க்ளேஷப்பேம வைக்லவியம் ருக்குச்சன மரந்தி தான் க்ளேஷப்பதை குஷலம் நோபூத்து சன்தே க வய ஜாத்தீஸ்மரே பிரேஷ தடவை குஷலம் நோபூத் சனாஸ்தே கிருத்த வய ஜாத்தீஸ்மர்திருஷ்ணா மே பிரேஷத்தேஸ்தி சுபர்த்தி விஷயாத்மன தாப்பமரம் சாஸ்பேடி க்ளேஷான் ஹம்சி கிருதிஸி நேஸ்தி சுபர்த்தி விஷய ஆத்ம தட்டப்பமர்தாம் சத்து க்ளேஷான் ஹம் கிருதிஸி பத்தாவது ஸ்லோகம் அருடையும் பாம் ஆருடேந்த பி மூலத்தை சேவிப்பம் என்ன சுகபிரமஷி சுடாம் தவிர சாத்யகி பாஜிலாந்திராசனை அநேச்ச பூஜித பத்துபாசனை தவிகி பாத்தை பூஜிதாபிவன் நஷசனே பூஜித பரியு பித்தம் சபிவா திருஷா ஆப்டவம் குஷலம் சகஸ்முஷா பித்திருவாரம் பரிப்பாந்த பிளா சமாத்திவன தயதி ஹாஷாபிம் ஆம் குஷலம் சகஸ்முஷா பாரம் பரிப்பாந்த தாமாக பிரேம வைக்லவியாச்சன மரந்தி தான் பூன் க்ளேஷன் க்ளேஷப்பமனம் தாமாக பிரேம வைக்லவியாச்சன மரந்தி தான் க்ளேஷன் க்ளேஷப்ப தடவை குஷலம் நோபூத்து சன்திருத்தாத்தீஸ்மர்திருஷ்ணே புருஷப்பேஷ குசலம் நோபூத் சநாஸ்தேத்தீர்னஸ்மர்திருஷ்ண மே பிரேஷத்தேஸ் சுபர்த்த விஷயாத்மன தமர்தம் சபதே க்ளேஷான்ஹம்ரேஸ் சுபர்த்தி விஷயாத்மன தபரதம் சச்ப ஒன்பதாவது ஆரம்பிக்க முன்னாலேயே இந்த கிருஷ்ணனுடைய தகப்பனார் இவர் வசுதேவர் அவருடைய அந்த பரம்பரையா நல்லா சொல்லியா சகோதரிகள் இவரோட வசுதேவரோட அந்த அஞ்சு சகோதரிகளில் ஒரு முதல் சகோதரியான குந்தியன் குந்தி போஜராஜனுக்கும் அவருடைய தகப்பனார் வந்து கொடுத்துட்டார் குழந்தை இல்லைங்கிறதுனால கொடுத்துட்டார் மற்ற நாலு சகோதரிகளில் ரெண்டு சகோதரிகள் கிருஷ்ணனுக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்களை பெற்றெடுக்கிறார்கள் யார் சிசுபாரனும் நந்தபக்திரனும் ரெண்டு சகோதரிகளுடைய பெண்களை கண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிற ஒத்தர் ஒரு சக்க ஒரு சகோதரி அத்தை பிள்ளை ஒரு அத்தை பொண்ணை த அவர்களே கொண்டு கொடுவார் ஒரு அத்தை பொண்ணை துரியோதனை கொடுக்குறத இவர் வந்து தடுத்திருந்து இவர் அவளுக்கு கண்ணன்ட்டு தான் வரணும்னு வந்தாச்சு அதுதான் இப்படி புண்ணான விஷயம் குந்தி முதல் அத்தைன் அப்போ முதல் அத்தை பிள்ளைகள் இவருக்கு எப்போவுமே கூட இருப்பார் அவரை விட்டு நகரவே மாட்டார் நம்ம கண்ணன் பெருமாள் நம்ம பார்ப்போம் அர்த்தம் அப்படியே பார்த்தர்களால் அப்படியும் அதாவது இந்த பா பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்களால் அதாவது பிரிதா குந்தி குந்திக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தர்கள் அது வந்து அர்ஜுனனுக்கு மாத்திரம் இல்லை எல்லாருக்கும் பொருந்தும் அப்போ அப்படிப்பட்ட பார்த்தர்களான பஞ்ச பாண்டவர்களும் அவர்களால் சாத்தியம் பூஜிக்கப்பட்டு நமஸ்க அவருக்கு நமஸ்காரம் பண்ணார் ஆசனத்தில் இருந்தார் இப்படி மற்றவர்களும் நன்றாக கௌரவம் பண்ணப்பட்டு நாலு பக்கம் உட்கார்ந்தார்கள் குந்தி தேவியினுடைய பக்கத்தில் போய் நமஸ்காரம் பண்ணி அது ஸ்நேகத்தால் கண்ணீர் சுரந்து கண்களோடு இருக்கக்கூடிய அந்த கண்ணீர் இந்த குந்தி தேவி அவள் அழறா பாவம் ஏன்னா தன்னுடைய அண்ணா புள்ள அண்ணா பிள்ளை அப் கிருஷ்ணனுக்கு அத்தை ஆகும் குந்தி தேவியால் ஆலிங்கனம் செய்ய முன்னப்பட்டு பந்துக்களை பற்றி விசாரிக்கப்பட்டவராக நாட்டு பெண்ணோடு கூட இருக்காள் அப்படிப்பட்ட தன்னுடைய அத்தையான குந்திதேவம் குசல பிரசனம் கண்ணன் செய்தார் இப்படி பிரேமையால் ஏற்பட்ட ஒரு வியாக்குளம் ஒரு நடுக்கம் ஒரு இது அந்த தொண்டை அடைச்சியும் அதனால் கண்ணி நிறைஞ்ச கண்களோடு இருக்கக்கூடிய அந்த குந்தி அத்தை முன்னால் நடந்த எல்லா கஷ்டங்களையும் நினைச்சுட்டு கஷ்டங்கள் போகுவதற்காக தனக்கு தரிசனம் கொடுக்கக்கூடிய அதாவது அவித்தியாதி கிளேஷங்கள் போனா மனசு அவர்கிட்ட பேச ஆரம்பித்தார்